பெண்களையும் அல்லாஹு சபித்து விட்டான் என்று அப்துல்லாஹிபின் மசூது லதி அல்லாஹூ அவர்கள் கூறினார்கள் அப்போது இது பற்றி ஒரு பெண் அவர்களிடம் கேட்டார் அதற்கு அவர்கள் அல்லாஹுவின் தூதர் செல்லாஹும் அவர்கள் சபித்துள்ள ஒருவரை நான் சபிக்காமல் இருக்க எனக்கு என்ன வந்தது அல்லாஹுவின் வேதத்தில் கூட இது உள்ளது அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹுவின் தூதர் உங்களிடம் கொண்டு வந்ததை பின்பற்றுங்கள் உங்களை விட்டும் எதை தடுத்தாரோ அதிலிருந்து விலகி இருங்கள் ஐம்பத்தி அத்தியாயம் ஏழாவது வசனம் என்ற குரான் வசனத்தை இபின் மசூத் அலி அல்லாஹு புகாரி ஐந்து ஒன்பது மூன்று முஸ்லிம் இரண்டு